சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராக இருக்குப் புகழ் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கர்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியர் ஒளி செய்த ஸ்ரீ சூரிய சதகம் தொடர்பு பன்னியாசத்தின் உபயதாரர்களான வைஷால் வேதி திருமதி கே லட்சுமிபாயா மேரவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் என் பணிவான வணக்கம் வாஸ்பச்சாரியம் பிரச்சை வைலம் தோரித்திருச்சாச்சாசு வாச்சு சரிதம் எஸ்ய நோ உச்சைகி விவிட்சியம் இந்த ஸ்லோகத்திலே என்ன கருத்து சொல்லப்படுகிறது என்றால் சூரிய பகவானை யார் யார் தொழுகிறார்கள் வியாழ பகவான் தொழுகிறாராம் பிரம்மா தொழுகிறாராம் சாதாரண வாக்கியங்களால் அல்ல நாமெல்லாம் பாமரத்தனமா சூரிய பகவானுக்கு வணக்கம் சொல்லிடுவோம் அவர்களெல்லாம் நான்கு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியமான மந்திரங்களாலே உச்சாரணம் பண்ணி தொழுகிறார்கள் அப்படிப்பட்ட பிரம்மாவாலேயோ வியாழ பகவானாலேயோ கூட வர்ணிக்க முடியாத புகழை உடைய அந்த சூரிய பகவானுடைய முற்காலைப்பொடுது ஒளியானது உங்களுடைய தேஜஸை அதிகரிக்கட்டும் அப்படின்னு சொல்ற வாசாம் வாச்சஸ்பதே வாட்சஸ்பதி அப்படின்னா என்ன அப்படின்னா பிரகஸ்பதி வியாழ பகவானுக்கு வாசஸ்பதின்னு ஒரு பேரு என்ன வாக்கு ஞானம் நாதம் அவருக்கு அப்படியே அடிமை இப்பவும் சிறந்த பேச்சாளர்களுக்கு வியாழ பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கும் முன்னாள் கலைஞர் முதல்வர் கலைஞர் கருணாநிதிக்கு இரண்டாம் இடத்துல வியாழ ரெண்டாம் இடம் பேச்சுக்குரிய ஸ்தானம் ரெண்டாம் இடம் வந்து கண்ணு குடும்பம் பேச்சு தனம் இங்க வியாழன் உட்காந்தா பேச்சு நல்லா வரும் அந்த வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக வியாழன் சொல்லப்படுகிறான் நாதம் கை வந்தவன் சகல கலைகளுக்கும் அவன் அதிகார புருஷன் மாதிரி ஒரு ஜாதகத்தில் வியாழன் பலமா இருந்தா அவன் படிக்காதவனா இருந்தாலும் மேதையா இருக்கும் உயிர் துணரக்கூடிய ஆற்றலாவது அவனுக்கு இருக்கும் ஆனால் அவனுக்கு வாச்சஸ்பதியின்னு பேர் அவர்கள் உயித்துணரும் ஆற்றல் உள்ளவர்கள் வேதத்தினுடைய சுலோகத்தை சொல்லிக்கிட்டு வரும்போதே ஒரு வரி அவங்களுக்கு யாரும் எடுத்து சொல்லலைனா கூட அது இதுவா தான் இருக்கும்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் ஏன்னா அவங்களுக்குள்ளே அந்த ஆத்மாவுக்குள்ளே இயற்கையாகவே வேத ஞானமும் மற்ற ஞானமும் புதைந்து கிடக்கிறது அது வெளிப்படுவதற்கு தயாராக துடித்துக் கொண்டிருக்கிறது நாரதர் அந்த மாதிரி ஒரு பிரம்ம தான் வீணையை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா நாரதர் நாரதர் தான் முத முதன் வீணையை கண்டுபிடிச்சார் வீணை வாசிக்கிறவங்கெல்லாம் சரஸ்வதியை கும்பிட்டு வீணையை ஆரம்பிக்கிறாங்க சரஸ்வதி கையில வீணை இருக்கு அப்படின்ட்டு சரஸ்வதி வீணை வாசிப்பதிலே வல்லவள் சகல வித்தைகளுக்கும் அவள் அதிதேவதை அவளை வணங்கினா வீணா வித்தியை நல்லா வரும் தப்பு இல்லை ஆனா நாரதர் வீணைக்கு முதல் பிரவர்த்தகர் அவர் தான் முத முதன் வீணையை கண்டுபிடிச்சவர் நாரதரை வணங்குபவர்களுக்கு வீணை நல்லா வரும் தியாகராஜ சுவாமிகளுக்கு யாரு சங்கீதங்கத்து கொடுத்தா நாரதர் தான் தியாகராஜ சுவாமிகளுக்கு குரு அவர் ஒரு புஸ்தகத்தை ஒரு கிரந்தத்தை கொடுத்தார் தியாகராஜ சுவாமிகளுக்கு அதுக்கு பேரு ஸ்வரார்ணவம் ஸ்வரார்ணவம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் ஸ்வரம் அர்ணவம் அதாவது கடல் டல் இப்படி ஞான சம்பந்தப்பட்ட ரிஷிகள் தேவர்கள் சில பேர் வருகிறாங்க அதுல ஒருத்தர் வியாழ பகவான் வியாழன் நல்லா இருக்கும் பட்சத்துல அவனுக்கு தொட்டதெல்லாம் வரும் அதனாலதான் தனுசு லக்னத்தை தனுசு லக்னம் வந்து வியாழனுக்கு உரிய கட்டம் ஆட்சிஸ்தானம் அத கோதண்டராம லக்னம் சொல்லுவாங்க தனுசு லக்னத்தில் ஒருத்தன் பிறந்தான்னா அவன் பள்ளிக்கூடத்துக்கே போகாட்டியும் பரவாயில்ல எந்த வித்தியை தொட்டாலும் அவனுக்கு மனமனன் வரும் பல மொழிகளை ஈஸியாக தனுசு லக்னம் அமையிறதே ஒரு பெரிய பாக்கியம் அதாவது கல்வி நல்லா வர்றதுக்கு பல காரணங்கள் பல அம்சங்கள் உண்டு வித்யாஸ்தானத்தை பார்க்கணும் வித்யா கிரகத்தை பார்க்கணும்னா சொல்லுவாங்க அதை லக்னம் தனுசு லக்னமாக இருந்துட்டா அவனுக்கு மூளை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் தொட்டனைத்து ஒரு வள்ளுவர் சொல்கிறாரல அது மாதிரி அவன் எந்த வித்த தொட்டாலும் கிடுகன்னு வந்துடும் ஆனா அதுக்கு மேல அவன் வந்து அதுல ஷைன் பண்ணுவானா இல்லையாங்கிறது மற்ற கிரகங்களின் அமைப்பு வச்சு பாக்கணும் வாச்ச்பதிங்கிற நவகிரகங்களுமே சூரிய நாராயணனை தொழுகின்றன வேத மந்திரங்கள் சொல்லி தொழுகின்றன ஆனா வியாழ பகவானை மட்டும் அவர் எடுத்துப்பானே காரணம் என்ன என்றால் நவகிரகங்களிலே வேத வித்தையை தரவா கரைச்சு குடிச்சவர் இவர் தானே தானே அவரே என்ன பண்றாரா நவகிரகங்களில் இன்னொன்றான சூரிய பகவானை வேத வாச்சகங்களாலே தொழுகிறார் அவர் எப்படி தொழுகிறாரா அவர் சொல்லிக் கொடுக்கிற லெசன்ஸ் பாடம் எல்லாம் எப்படிப்பட்டதான ஆனாலப்பட்ட இந்திரனே அவர்கிட்ட காலமடைக்கி உட்கார்ந்து பாடம் கேட்பானா இந்திரனுக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய வியாழ பகவானே தொழுகிறான் அப்படின்னா இல்ல ஒவனையும் பாருங்க எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடியவர்கள் நவகிரகங்கள் விளைய பார்த்தார் சிவன் பார்வதி கிட்ட விளையாடி பார்த்தார் இந்த மாதிரி தேவர்களினுடைய விதியையே நிர்ணயிக்கூடிய நவகிரகங்களிலே சிரேஷ்டமான வியாழன் நவகிரகங்களில் சுபகிரகங்கள்ல சிரேஷ்டமானவன் வியாழன் அவன் நவகிரகங்களுக்கு ஜோதிர் கிரகமாக விபாநாதனாக இருக்கக்கூடிய சூரியனை இங்க புகழ்றான் அதனால அவனுடைய வாய் வழியா வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஸ்தோத்திரம் லேசானது இல்லை வியாழ பகவான் உங்களையும் என்னையும் துதிப்பாடிடமாட்டான் மனுஷனை ஈஸியா துதிப்பாடக்கூடியவர் வியாழ பகவான் பரமாத்மாவை தான் துதிப்பாடுவார் அதுவும் உரிய வாச்சகங்களாலே அவர் வாயால வரக்கூடிய வாக்கெல்லாம் எப்படி இருக்குமா வேதத்துல்லியம் அப்படிங்கிற வேத சமானம் அது எப்படி இருக்குது வாசாம் என்றால் அந்த வேத வாட்சஸ்பத்தின் வேதமொழி அச்சலபித்து அச்சலபித்து மலைகளை பிளந்தவன் தேவேந்திரன் ஒரு மலைகளுடைய மலை மலைகளுக்குள்ள ராட்சசர்கள் புகுந்து கொண்டு ரெக்கைகளோடு ஊரெங்கும் பறந்து தெரிந்து அக்கிரமங்கள் செய்து கொண்டிருந்தார்களாம் அப்ப இந்திரன் மலைகளினுடைய ரெக்கைகளை வெட்டின அதனால அவனை அச்சலபித்து ஒரு பெயரிட்டு அழைத்தார்கள் அச்சலம்னா பிளக்கிறவன் மலைகளை பிளக்கிறவன் இப்ப சாதாரணமா நம்மளால பெரிய வெட்டிகாரத்துப்பாக்கியை கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்றோம் ரொம்ப சக்தி வாய்ந்த துப்பாக்கியால நீங்க ஒரு முதலைய சுட்டிங்கன்னா அந்த துப்பாக்கி குண்டு திரும்பி உங்ககிட்டே வரும் ஏன்னா முதல தோல் அப்படிப்பட்டது முதல தோலை துப்பாக்கி குண்டு துளைக்காது ஆனா இந்த மலை இருக்க மலை முதலத்தோலை விட பன்மடங்கு வலுவானது அதை அநாயாசமாக தன் வஜ்ராயுதத்தினாலே வெட்டி வீழ்த்தியவன் இந்திரன் உச்சிதாச்சாரிய காணாம் என ஆச்சாரிய காணாம் என்றால் அந்த இந்திரனுக்கு பொருத்தமான ஆச்சாரியனாய் இருப்பதற்கு என்ன வச்சனங்கள் சொல்லி போதிக்க வேண்டுமோ அந்த வச்சனங்களை வாயிலே வரப்பெற்றுள்ள வியாழ பகவானால் துதிக்கப்படுகிறார் இப்ப ஒரு எல்கேஜி பையனுக்கு பாடம் நடத்துறது இங்கே இருக்கிற எல்லாராலேயுமே முடியும் யானை ஏன்னா தூதிக்கை இருக்கும் நாலு கால் இருக்கும் கருப்பாக இருக்கும்னு எல்லாருமே சொல்லி கொடுத்துருவீங்க பத்தாம் கிளாஸ் பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு உங்களில் சில பேரால் தான் முடியும் எம்சிஏ படிக்கிற ஃபைனல் படிக்கிறவனுக்கு உங்களில் ஒன்று அல்லது ரெண்டு பேரால தான் முடியும் பிஹெச்டி ஃபைனல் இருக்கிற டெசேஷன் சப்மிட் பண்ண போறான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இங்கே யாராவது இருக்கிறாங்களான்னு தேடித்தான் பார்க்கணும் ஒருவேளை ஒருத்தர் வந்து இளமரகாய் ஒழுங்கி இருக்கலாம் ஒருத்தர் சந்தேகம் கேட்கிறார் அவருக்கு சொல்லித்தரதுக்கு ஆள் இங்க யாருமே இப்படியே கூட்டிக்கிட்டே போன தேவேந்திரன் திரிலோகாதிபதி மூன்று உலகங்களுக்கும் அதிபதி சப்த ரிஷிகளும் அவன் பல்லக்கை சுமந்து வருவார்கள் அப்படிப்பட்ட இந்திரனை மாணவனாக்கி அவனை உட்கார வச்சு பாடம் சொல்லி தரணும்னா அதை நம்மால முடியுமா அவன் கேட்கிற ஒரு கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாதே அப்படி இல்லை அவன் அப்படிப்பட்ட மாணவன் ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனை ஒரு கல்லூரி ஆசிரியருக்கு பாட சொல்லி தர சொன்ன அந்த கல்லூரி ஆசிரியரை பார்த்த மாத்திரத்துல இவன் அடுங்குவான இவன் எப்படி வாஜார் பார்க்க முடியும் அவர் அடங்கிதான் உட்காந்துருப்பாரு இவன் எது சொன்னாலும் குறுக்க கேள்வியில கேப்பான் கேட்பாரு அவரு ஆனா இந்த இந்திரன் வியாழ பகவானிடம் காலமடைக்கி கையை மடைக்கி உட்காந்து கை கட்டி பாடம் கேட்கிறான் அப்படின்னா இந்திரனுக்கே பாடம் சொல்லக்கூடிய அளவு அறிவு படைத்த வாக்குத்திறமை படைத்தி இங்க பிரகஸ்பதியுடைய பெருமை அப்படி கொண்டு வருவாரு அச்சலபித்து உச்சித ஆச்சாரிய காணாம் அப்படின்னா இந்திரன்கிட்ட பொய் சொல்லி தப்பிச்சிட முடியாது தடாபுடான்னு சில சமஸ்கிருத வாக்கியங்களை சொல்லி தப்பிச்சிட முடியாது சம்ஸ்கிருதமே தெரியாதவங்க கிட்ட சம்பந்தா சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை கிடா முடான்னு சொல்லி இப்படி இறுகு வேதத்தில் நேரம் சரியில்லைன்னா அங்க மூலையில யாராவது ஒரு சம் தான் உக்காந்துருப்பான் எப்பவுமே அடக்கமா இருப்பாங்க அவளை கண்டுபிடிக்க முடியாது அவன் மீட்டிங் முடிஞ்சோன்னு அப்பா தம்பி கருமாதிக்கு சொல்ற மந்திரத்தை எடுத்து சொன்னியா மேடையில இப்படியா சொல்லிருக்கு எந்திரையா சொல்லி இருக்குது எங்கத விட்டு கேட்ட அப்படின்னு கேட்டா நாக்க பிடிக்கிட்டு சாக வேண்டியதான நம்ம ஆனா இந்திரன் மாதிரி ஆளுகிட்ட ஏமாத்த முடியாது இப்போ இந்த உபநியாசம் ஒருத்தர் இவங்க வீட்டுல ராத்திரி தங்கி இருந்து இவர்கிட்ட என்னமோ மாப்பிள்ளுடைய சேமத்துக்கு நான் வந்து புண்ணிய காரியங்கள் பண்றேன்னு சொல்லி ஐநூத்தி ரூபாய் பணமும் வாங்கி தன்னுடைய பாம்பே விளாசம்னு ஒரு விளாசத்தை கொடுத்து மெட்ராஸ்ல பெசன் நகர்ல கிரக நடக்க போகுதுன்னு கூட விளாசத்தை கொடுத்துட்டு மறுநாள் காலையில் உட்காந்து பிரமாதமாக சம்ஸ்கிருத ஸ்லோகம் எல்லாம் சொல்லி நெத்தியில் துண்ணூர் விட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு பூஜை எல்லாம் பண்ணி இவர் அடையா பெரிய வேத புருஷர் போல் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கையில அவர் போனவர் போனாண்டி தான் அதுக்கப்புறம் பாம்பேக்கு அந்த அட்ரெஸுக்கு லெட்ரு போட்டா அட்ரஸி நாட் அவைலபிள் அப்படின்னு திரும்பி வருது லெட்டரு மெட்ராஸ் பெசர் நகர்ல இவங்க உறவினரை வச்சு விசாரிக்க சொன்னா அப்படி ஒரு வீடே கிடையாது அப்படி வீதியே கிடையாது அப்படின்னு வருது ஐநூத்தி ஒரு போச்சு அப்போ சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகங்களை சொல்லி ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் போ வந்திருக்கு என்னடா சம்ஸ்கிருத்த வளர்ச்சி நினைக்க வேண்டிய முந்தைய இங்கிலீஷ்ல பேசி ஏமாத்தனா இப்ப சம் சுலோகம் சொல்ல ஏமாற்றாது சொல்லுங்க யாராவது உங்க வீட்டுக்கு பிரமாதமா பக்தி வேஷத்தோட வந்து வீட்டுல சுவாகனாருன்னா ஏமாந்துறாதீங்க இன்னாரு இனி யாருன்னு தெரியாம நீங்க பணத்தை கொடுத்துறாதீங்க அப்படின்னு நான் பட்ட இந்த துன்பம் மற்றவங்க படம் நல்ல எண்ணத்தோட சொல்ல சொல்றேன் அதனால உங்க வீட்டுக்கு யாராவது ரொம்ப ஆச்சாரமா அனுஷ்டானமா வந்து நான் இந்த மாதிரி ஹோமம் பண்றேன் யாகம் பண்றேன் பணம் கேட்டா விசாரிக்காம ஏமாறுதான் பெருசில் ஏமாறுவோம் அப்போ சம்ஸ்கிருதம் இப்படி பொய்யர்கள் நாவிலும் புழங்குகிறது ஆனா இங்கே வியாழ பகவானை பத்தி சொல்லும் அவருக்கு பொன்னன் என்று ஒரு அடைமொழி வாக்கெல்லாம் பொன் அவர் சொல்லி அவ்வ ஞானம் உள்ளவரான் என்ன சொல்றாங்க பேச்சு பேச்சு சம்பந்தப்பட்ட நரம்பு ஆற்றல் மனிதனுடைய மூளையில இடது பக்கத்தில் இருக்கு அப்போ நீங்க வந்து கீழே விழுந்து இடது பக்கம் அடிபட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கம் பாதிக்கப்படும் கைகால் எழுத்துக்கு போவோம் அதே மட்டும் இல்லாம பேச்சு நின்று நல்லா பேசிக்கிட்டு இருந்தா சார் மேலிருந்து கீழே விழுந்தா ஊமையாயிட்டான்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு மூளை இடது பக்கத்தில் அடிபட்டு அர்த்தம் என்று டாக்டர்கள் சொல்கிறார்கள் இப்போ நாம பிரமாதமான அறிஞர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நம்ம நிலைமையே விழவுதான் ஆனா வியாழ பகவானுக்கு இடது பக்கம் வலது பக்கம்லாம் ஒன்னும் கிடையாது அவருடைய மூளையானது அமானுஷ்யமானது நம்மால விவரிக்க முடியாதது ஒருத்தர் இப்ப சமீபத்தில் ராணி பத்திரிகைல ஒரு கேலியான ஒரு எல்லாரும் சொல்றாங்க நாட்டுல அக்கிரமம் பெருத்து போச்சு அதனாலதான் சுனாமி வந்துச்சுன்னு சொல்றாங்களே அவங்கள பார்த்து நாங்க ஒரு கேள்வி கேட்கறோம் இன்னசென்டான குழந்தைகள் ஆயிரக்கணக்கில் செத்து போயிருக்கிறாங்களே அந்த குழந்தைகள் என்ன அக்கிரமம் பண்ணினாங்க சும்மா ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா உடனே சாமியை மேல பலிய போடுறது நீங்க பண்ற அக்கிரம்தான்னு சொல்றாங்களே அவங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும் என்று ராணி பத்திரிகையில வழக்கமான அந்த நாத்திகட்டோடுகள்ார்த்தபுல பைத்தியம் எத்தனையோ குழந்தைகள் பிறக்கும் போது குருடா பிறகு அதுங்கள்லாம் என்ன பாவம் பண்ணிச்சு கேட்டா அதுக்கு என்ன பதில் இதெல்லாம் பூர்வ ஜென்ம வினை ஒன்று அடுத்த ஆன குழந்தைகள் சாவதனாலே யார் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவங்க வம்சம் அழிஞ்சு போகுது அந்த பெற்றோருடைய வயிற்றறிச்சலுக்கு அது காரணமாகுது அப்போ பெரியவர்கள் செய்யும் பிழை பிள்ளைகளை பாதிக்கும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கு குழந்தைகள் கள்ளங்க படம் இல்லாதவர்களாக இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனா இப்பவும் சொல்றாங்களே தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் வள்ளுவர் சொன்னார் ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனாங்கிறத அவன் பிள்ளைகளை பாடுறா தெரியும் அவன் பிள்ளைகள்லாம் வாழ்க்கையில மேன்மைக்கு வர்றாங்களா ஷைன் பண்றாங்களா பெற்றோருக்கு அடங்குனவங்களா இருக்கிறாங்களா ஊனம் இல்லாம இருக்கிறாங்களா அப்ப அவங்க யோக்கியமானவங்க பெற்றோர் அம்மா அப்பா அவங்க வெளி உலகத்துக்கு நல்லவனா அந்த கெட்டவனா இருந்தா அது வெளிச்சத்துக்கு வந்துடும் எப்படி அவங்க சந்ததி மூலமா வந்துடும் சேர்த்து வைத்த புண்ணியன்தான் சந்ததியை காக்கும் ஒரு சினிமா காரம் பாடின அப்போ குற்றமரியாத கள்ளங்கபடம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு தண்டனை வருதுன்னா அது யாரை தண்டிக்கிறதுக்காக அது நடக்குது அவங்க பெற்றோரை தண்டிக்கிறதுக்காக அது நடக்குது இப்போ என்ன வருத்தம் வந்து ஓங்கி கள்ளத்துல அரைஞ்சிடான்னு சொன்ன எனக்கு வலு இருக்கு நான் தாங்கிக்குவேன் ஒன்று நான் திருப்பி அடிப்பேன் இல்லை ஓடிடுவேன் ரெண்டு ஒன்று செய்வேன் ஆனால் என்னுடைய மகனை என் கண்ணதில் ஒருத்தன் அடித்தானா என்னை அடிக்கிறத விட அதிகமான துன்பத்தை நான் அனுபவிப்பேன் காரணம் என்ன அதுதான் புத்திர பா சொல்றது புத்திர அப்போ துன்பப்படும் நம்ம பாதிப்பு ஏற்படுத்தி துன்பப்படுத்தக்கூடிய கர்ம சில இருக்கு நம்முடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி அதனால நாம் துன்பம் அனுபவிக்கணுங்கிற கர்ம இருக்கு அதனால பெரியவங்க கர்மம் கர்மம் வேணா பிள்ளைகள் சேர்த்து போகுது அதனால பிள்ளைகள் இன்னசெண்டா இருந்தாங்க சுனாமிக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறதுனால அபுத்தமான ஒரு கேள்வி அப்படி இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் உச்சிதமான இந்திரனுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய இந்திரனை புரிய வைக்கக்கூடிய அளவு நல்ல அறிவாற்றலோடு பேசக்கூடிய திறமை உள்ளவர் வியாழ பகவான் உச்சித ஆச்சாரிய காணாம் ஆச்சாரிய காணாம் அப்படின்னு சொன்ன ஒரு ஆசிரியராய் இருந்து பேசக்கூடிய சொற்கள் வாத்தியார் பாஷைன்னு ஒரு பாஷை இருக்கு பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு தான் தெரியும் அந்த பாஷையில பேசினா தான் மாணவன் கட்டுப்படுவான் இருந்து வியாழ பகவான் பேசக்கூடிய சில வார்த்தைகள் வார்த்தைகள்னா உயர்ந்த வார்த்தைகள் அதாவது ஒரு கண்ணியமான அறிவில் உயர்ந்த கௌரவமான பேச்சு ஒரு தமிழ் புலவர் இன்னொரு தமிழ் புலவரை பாக்குற போது எப்படி கேப்பார் ஐயா நலமா அவர் திருப்பி சொல்லுவார் நலந்தான் தாங்கள் எப்படி அதே சமயத்தில் ஒரு பேச்சு இருக்குது பேசுறது என்ன பேச்சு மிக உயர்ந்த பேச்சு இந்த நாலு வேதமும் தெரியும் தெரியாத விஷயம் இல்ல அவ் ஏபி படிச்சிட்டு இருக்க முடியாது அவங்ககிட்ட ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் தான் பேசணும் இப்போ ராஜாவை பார்க்க போறீங்க என்ன வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சாணக்கியர் கேள்வி எழுப்புறாரு கவுட்டிலிய அர்த்த சாஸ்திரத்துல பணத்திலே ரொம்ப மிக உயர்ந்த ஜமீன்தார்களையோ ராஜாக்களையோ பார்க்கும் பார்க்க போகும்போது நீங்க எதுவும் வாங்கிட்டு போகாதீங்க ஏன்னா அப்படி வாங்கிட்டு போனா நீங்க வாங்கிட்டு போற அந்த பழத்தையோ அல்லது ஜவுளியோ அவங்க எதிர்பார்க்கிறாங்கிற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி ஆயிடும் அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி இது வந்து தீரி நான் சொல்றது அனுபவத்துல நான் பார்த்தேன் அதாவது என்னுடைய துணைவியாருடைய பிஹெச்டி விஷயமா அண்ணாமலை யூனிவர்சிட்டி புரோ சான்சலர் நம்ம எம்ஐ எம் ராம்சாமி சேட்டியார பாக்க போயிருந்தேன் மெட்ராஸுக்கு அப்போ இங்கிருந்து ரெஜிஸ்டார்டு கேட்டேன் சாரி போகும்போது என்ன வாங்கிட்டு போகலாம் அவருக்கு என்ன இஷ்டம்னா ஐயோ நல்ல கேட்டீங்க ஒன்னும் வாங்கிட்டு போகாதீங்க வாங்கிட்டு போனா நீங்க வந்து அவரை அவமானப்படுத்துறதான்னு நினைப்பேன் இப்ப நீங்க மாம்பழம் வாங்கிட்டு போறீங்கன்னு வச்சுங்க ஒரு டேஜன் எங்க வீட்டுல மாம்பழம் இல்லையா நாங்க ராஜபரம்பரைப்பா நீ வாங்கி கொடுத்து கொடுத்தாங்க மாம்பழம் ஆகுதா அப்படின்னு நடக்கிற காரியமும் நடக்காம போயிடும் ஒன்னும் வாங்கிட்டு போகாதீங்க ஏதாவது கொடுக்கணும்னு ஆசையா இருந்தா எலுமிச்சம்பழம் கொடுங்க ஏன்னா எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போய் தான் ராஜாக்களுக்கு கொடுக்கணும் என்ன காரணம்னா வெறுங்கையா வரக்கூடாது ஆனா அதே சமயத்துல நான் கொடுத்து உங்களுக்கு ஒன்று வந்துச்சுன்னு இருக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்றது ஆனா கொடுக்கணும் ஆனால எலுமி சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் ராஜகனி என்று சொல்கிறார்கள் முக்கனின்னு வாழை முக்கனின் அரசர்களை பார்க்கிற போது கொண்டு போய் கொடுக்கிறது அதை இன்னொரு பர்பஸ்க்கும் பயன்படுத்துவாங்க அது சொல்ல வேண்டாம் அது நட்டுக்கள் தலையில வைக்கணும் இங்கே அரசர்களை பார்ப்பதற்கு உரிய பொருளை எடுத்து செல்ல வேண்டும் அதுபோல இந்திரனுக்கு சொல்லுவதற்கு பாடம் சொல்லித் தருவதற்கு என்ன மாதிரி பேசினால் உகந்ததா அந்த மாதிரி பேசக்கூடிய சொல்லாற்றல் உள்ள பிரகஸ்பதி அதம் அச்சலபித் உச்சித்த ஆச்சாரிய காணாம் அச்சலபித் என்ற இந்திரனுடைய ஆசிரியராயிருந்து அவனை மாணாக்கனாக்கி அவனுடைய அறிவுக்கு ஏற்ற வகையிலே பேச வேண்டுமானால் எப்படிப்பட்ட பேச்சுக்களை பேச வேண்டுமோ அப்படிப்பட்ட பேச்சாற்றல் உள்ளதவசனங்களாலே சூரிய பகவானை அங்கே ஸ்தோத்திரம் பண்ற அடுத்தது பிரபஞ்சினா இங்க வந்து சொற்கூட்டம் சொற்கூட்டத்தை பிரபஞ்ச அதாவது சொற்கூட்டங்களால் அடுத்தது பிரம்மாவுக்கு வர்றார் வைரிஞ்சனாம் வைரிஞ்சானாம் ததை உச்சாரித்த சத்துரருச்சாம் பிரம்மாவுக்கு விரிஞ்சன் ஒரு பேர் உண்டு விரிஞ்சன் அப்படின்னா பிரம்மா தாமரை மீது அமர்ந்திருக்கிறவன் இந்த பிரம்மா என்ன பண்றாரா அதே மாதிரி நான்கு வேதங்களிலிருந்து ஏக காலத்திலே நான்கு வாய்களால் அவர் மந்திரம் சொல்றேன் இந்து மதத்தினுடைய வேத புஸ்தகம் ஆகிய ருகேஜு சாம மதரவனம் என்பது சம்ஸ்கிருதத்திலே இல்லை அந்த பாஷைக்கு சம்ஸ்கிருதம்னு பேர் இல்லை அதுக்கு பேரு சந்தஸ் அப்படின்னு சொல்றது அந்த சந்தஸ் என்ற மொழியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மாற்றி சம்ஸ்கிருதம் என்ற மற்றத்துக்கு இறக்கினார்கள் சந்தஸ்ங்கிறது சம்ஸ்கிருதத்தோட கஷ்டமானது இந்த சந்தஸ் என்ற அந்த மொழியில இருக்கக்கூடியதுக்கு ஸ்லோகம் சொல்றதில்ல ரிச் ரிச் சொல்லணும் அதான் சத்துர் என்றால் நான்கு வேதங்கள் இப்போ பகவத்கீதையில ஒரு சாப்டருக்கு எத்தனை ஸ்லோகம் இருக்குது அப்படின்னு நான் கேட்கலாம் அதுல தப்பு ஆனா ரிக்வேதத்துல எத்தனை ஸ்லோகம் இருக்குன்னு கேட்கக்கூடாது ரிக்வேதத்தில் இருக்கிறதுக்கு பேர் ஸ்லோகம் இல்லை அதுக்கு ரிக்குன்னு சொல்றது நூறு ருக்கு இருநூறு ருக்கு முன்னூறு ருக்குன்னு சொல்றது அப்ப ருக்குகளால் ஆனதுனால் அதுக்கு ரிச்சாம் சத்துர் ரிச்சாம் பேர் இங்கே நான்கு வேதங்கள் பிரம்மாவால் உச்சரிக்கப்படுகிறன இப்ப நாம மனுஷால் வந்து வேதம் உச்சரித்தா அவ்வளவு கரெக்டா வராது ஏன்னா கொஞ்சம் சுரம் தப்பி போகும் சில சமயத்தில் கொட்டாவி வந்துடும் வார்த்தைகள இந்த இடத்துல நிறுத்தணும் இந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னு வேதத்தில் ஒரு கணக்கு இருக்கு முன்பே ஒரு கதை சொல்லியிருக்கிறேன் இந்திரனை இந்திரன் இந்திரனால் அழிக்கப்படும் ஒரு விரோதி உண்டாகட்டும் என்று யாகம் பண்ற போது அந்த ஸ்வரத்தை கொஞ்சம் மாற்றி சொன்னதுனால அதே வார்த்தை தான் அந்த இண்டோனேஷியனை கொஞ்சம் மாற்றி சொன்னதுனால இந்திரனை அழிக்கக்கூடிய எதிரி உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தமாகி அப்படி இந்திரனை அழிக்கக்கூடிய விரோதி யாகத்தில் உருவாகிட்டான்னு சொல்லி வேதனை சொல்லுவேன் ஒரே வார்த்தை தான் இப்போ நம்ம கமால சொல்லுவாங்கல்ல அதாவது ஒரு தூக்கு தண்டனை ஒருவனுக்கு விதிக்கப்பட்டது அவன் கருணை மனு கொடுத்துருந்தான் ஜனாதிபதி கிட்ட ஜனாதிபதி கிட்ட இன்னும் பதில் வரல இன்னைக்கு பத்து மணிக்கு அவன் தூக்கில் போடணும் அப்போ இவன் சொல்றான் நான் மனு கொடுத்துருக்கிறேன் ரிசல்ட் வரட்டும்ட்டு அப்போ இவங்க என்ன பண்றாங்க ஜனாதிபதிய பிஏ கேட்கறாங்க இன்னும் ஆளை போது வார்த்தைகள் அதேதான் ஸ்பேர் ஹிம் நாட் கில் ஹிம்ங்கிற அதே வார்த்தை தான் ஸ்வரம் மாறுது இங்க நிறுத்தி அங்க சொல்றதுக்கு பதிலா அங்க நிறுத்திட்டு அர்த்தம் மாறி உயிரை அது மாதிரி வேதங்கள் உச்சரிக்கிற போது எல்லாரும் வேதம் தானே இது என்ன பெரிய சமாச்சாரம் அப்படின்னு நினைச்சுட்டு சொல்ல முடியாது அது உச்சரிப்புக்குன்னு ஒரு தனி கிளாஸ் இருக்கு வேத இலக்கணம் என்று ஆறு வகை புத்தகங்கள் இருக்கு அதை படிச்சு முடியறதுக்குள்ள உங்களுக்கு முடி நடிச்சு போவோம் அவ்வளவு கஷ்டமானது அது பிரம்மா இருக்கிறார அவர் வந்து எல்லாத்தையும் கரெக்டா உச்சரிப்பார் இப்போ தமிழ் எப்படி உச்சரிக்கிறது கரெக்டா அப்படிங்கறத ஒரு தமிழ் வித்வான்கிட்ட கத்துக்கணும் அவர் முறையாக சொல்லிக் கொடுப்பார் ஒரு மெட்ராஸ் ரிக்ஷா காரன்ட்டு போய் தமிழ் எப்படி உச்சரிக்கிறதுன்னு கத்துக்கிட்டா அவன் பாட்டுக்கு கண்ணாப்பின்னான்னு சொல்லி கொடுத்துருவான் அதை நீங்க வந்து பயன்படுத்தி பேசினீங்கன்னா என்னங்கிறது உங்க மானம் தான் போ பிரம்மா ஒருத்தர் தான் வேத ஸ்லோகங்களை எப்படி கரெக்டா சொல்றதுங்கிறத முறைப்படி சொல்ற அதாவது எதையும் சொல்றபடி சொல்லணும் அப்படின்னு அதான் ஒரு பாட்டு சினிமா பாட்டு நம்ம விஸ்வநாதனும் கண்ணதாசனும் சேர்ந்து எழுதுறாங்க அதாவது குடிகாரம் வந்து இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றதாக ஒரு கட்டம் எப்படி பாட்டு ஆரம்பிக்கிறதுன்னு கண்ணதாசன் விஸ்வநாதன் கேக்குறாரு நீ முதலடி எடுத்துக்கூடப்பா அப்படின்னு அதுக்கு அவர் சொல்றார் இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் அப்படின்னு ஆஹா அருமையா இருக்கு அப்படின்னு பத்து ரூபாய் எடுத்து அப்படி சன்மானம் குடுத்துட்டு அவர் வாங்கணும்னு புரியடான குடிகாரம் எப்பவுமே இன்று முதல் குடிக்க மாட்டேன் சொல்ல மாட்டான் நாளை முதல் குடிக்க மாட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறமாம் எப்பவுமே பலவீனமான உள்ளமுள்ளவர்கள் ஒரு வைராக்கியமான சங்கல்பம் எடுக்கிற போது இதுதான் லாஸ்ட் சிகரெட்னு சொல்லுவானே தவிர அடுத்த சிகரெட்டை தொடமாட்டேன்னு சொல்லுவான் இதுவரை இந்த சிகரெட்டை தொடமாட்டேன்னு சொல்ல மாட்டான் இன்னைக்கு குடிச்சுக்கிறேன் நாளையிலிருந்து குடிக்க மாட்டேன் அப்படிதான் சொல்லுவான் ஆனா நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் படித்தாங்க அதான் நான் கரெக்டா அப்படினேன் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் சைக்கலாஜிக்கலா பாக்குற போது சிச்சுவேஷன் வைஸ் பாக்குற போது இப்படிதான் வரும்னு ஒரு கணக்கு இருக்கு அதே மாதிரி யாகங்கள் செய்யறபோது எல்லா யாக மந்திரங்களையும் ஒரே சுரத்தோட சொல்லக்கூடாது ஒவ்வொரு தேவருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை பொறுத்து அது மாறும் அதன்படி கரெக்டா சொல்றான் வைரிச்சானாம் தத்தை உச்சாரித்த சதுரம் சத்துர்னா நான்கு ரிச்சினா வேதங்கள் நான்கு வேதங்கள் அதை எப்படி நாம் சத்துர்னா நாலு நான்கு வாய்களாலே ஆனனம்னா வாய் முகம் தலை எல்லா இர்த்தமும் வரும் நான்கு வாய்களாலே சொல்றாராம் இப்போ ஒரு மனுஷன் ஒரே சமயத்துல ரெண்டு வேலை சொல்ல முடியாது வேகமா பேசும்போது பாவாடை தாவணி சொல்றதுக்கு ஏக காலத்துல ஒரு முகம் வந்து ரிக்குவேதம் ஒரு முகம் வந்து யஜுர்வேதம் சொல்லுதான் ஒரு முகம் வந்து சாம வேதம் சொல்லுதான் ஒரு முகம் அதர்பன வேதம் சொல்லுதான் நான்கு முகங்களும் நான்கு வேதங்களை ஏக காலத்திலே சொல்லுதான் உச்சாரணம் கொஞ்சம் கூட தப்பாம அந்தந்த வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த சூரிய வாசகளை அவன் பிர சொல்லொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட உதய சூரிய பூஜைங்கிற நீங்க காலங்காத்தால எழுந்திரிச்சு சூரியனை கும்பிடுலைன்னா உங்க தலைவிதி போங்க ஆனா பிரம்மாவும் யாழனும் ஒரு நாளும் இதுல தப்புறதில்லை அவங்க வேத வாக்குகளாலே அன்றாடம் அதிகாலையிலே சூரிய நாராயணனை துதிக்கிறார்கள் பலன் அடைகிறார்கள் அதனால அவங்க கூட்டத்தோட நீங்க சேர்ந்துக்கங்க அப்ப உங்களுக்கும் ஒரு பெருமை பிரம்மாவோட சேர்ந்து நானும் சாமி கும்பிட்டேன் வியாழ பகவானோடு சேர்ந்து நானும் சூரிய நமஸ்காரம் பண்ணி சொல்லிக்கலாம் இல்லையா பூவோடு சேர்ந்த நானும் மனம் பெருமல்ல அதுக்குதான் சொல்றார் இந்த நாலு முகம்ங்கிற போது இவங்க கேலி பண்றாங்க அது என்ன எப்படிங்க உடம்பு ஃபிட் அப் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க இப்போ ஜுவலஜிஸ்ட் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கிறான் விலங்குகள்ல குரங்குக்கு மட்டும் ரெண்டு மூளை இருக்கான் மற்றவங்க விலங்குகளுக்கு இருக்கிறது போல ஒரு மூளையும் அது வந்து உடம்பை இயக்கிறதுக்கு ஒரு மூளையா வா மட்டும் ஒரு மூளை இருக்குது சொல்லம் திறந்து பக்கம் வலது பக்கம் இருக்கும் சேர்ந்து ஒரு மூளை இப்படி ஒரு மூளை குரங்கு இருக்கு இது தவிர வாழை இயக்குவதற்கு ஒரு மூளை பகவான் படைச்சிருக்கிறான் அதனாலதான் வாழை வச்சு அவ்வளவு சேட்ட பண்ணதுல சில குரங்குகள் மரக்கையில சுத்திக்கிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் தூங்கிக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கும் காரணம் அந்த மூளை தூங்குவதில்லை வால் மூளை தூங்குவதில்லை மற்ற மூளை தூங்கிடுது அதனாலதான் வால் ஆட்டாத வாழை ஒட்ட நறுக்கி போடுவேண்டாங்க குறும்பு செய்யறவனுக்கு இப்படி விலங்குகளிலேயே கூட இன்னைக்கு நிலைமையில நாம ரெண்டு மூளை உள்ள விலங்கு பாக்குறோமே அப்ப நாலு மூளை உள்ள ஒரு பிரம்மா அந்த காலத்துல கிருதயுகத்துல படைக்கப்பட்டிருக்கா இதெல்லாம் அதிசயங்கள் வேதங்களை சொல்றாரான் ஒரு மனுஷன் ஒரு பிரம்மா ஏக காலத்துல நான்கு வேதங்களை சொல்றான் அந்த நான்கு சூரியனை பற்றியது அப்படி சொல்லும் வாய் உளரிடுமா அப்படின்னா அதான் சொல்றாரு அந்த உச்சாரணம் கரெக்டா இருக்கும் கொஞ்சம் கூட பிசகாம சொல்றா அப்படி கதிகாலையிலே சூரியன் துதிக்கப்படுகிறான் முதல்ல வியாழனை சொன்னாசு பூஜ்ய நேரங்களிலே உச்ச சொல்லப்படுகிறது இவர்கள் சொல்லுகிறார்கள் உச்சேத் ஆர்ச்சாசுன சொல்லப்படுறது மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன பிரம்மாவாலும் வியாழ பகவானும் சொல்லப்படுகின்றன எப்போது என்றால் ஆர்ச்சாசு ஆர்ச்சாசு என்றால் பூஜையிலே பூஜை வேளையிலே பூஜை என்றால் பிரம்மாவும் வியாழ பகவானும் தத்தம் முறையிலே பூஜை செய்கிறார்கள் பூஜைங்கிறது பல வகையான பூஜை மானச பூஜை இருக்கு ஜப பூஜை இருக்கு சரியக்கரிய பூஜை இருக்கு பூஜையிலே பல வரை பூஜையில முக்கியமா நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பு இதாக இங்கே பிரம்மாவும் வியாழ பகவானும் பூஜை செய்கிற போது வேத மந்திரங்களை உச்சாரணம் செய்கிறார்கள் அதைதான் கவிஞர் சொல்றார் உச்சேத் ஆர்ச்சாசு இந்த பூஜையிலே முக்கியமான தேவைப்பாடு என்ன அப்படின்னா எண்ணத்தின் ஓர்மைப்பாடு மனமானது அன்பு கெழுமையதாய் தெய்வத்தின் மீது பக்தி கொண்டதாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு ஒரு சம்பவம் விராலிமலை உங்களுக்கு தெரியும் விராலிமலை முருகனுடைய கோவில்களிலே ஒன்று இருக்கக்கூடிய இடம் இந்த விராலிமலையிலே திருப்பணி நடந்து கொண்டிருந்த காலம் நான் சொல்றது வெள்ளையர்களுடைய ஆட்சி காலம் அப்போ விராலிமலை கோவில் திருப்பணியிலே முக்கியமாக பங்கு எடுத்துக் ஒரு முருக பக்தர் அவர் பெயர் கருப்ப முத்து என்பதாம் இவர் தினசரி பூஜை புனஸ்காரங்களை முருகனுக்கு முறைப்படி நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்திலே அந்த கோவில் திருப்பணியிலே ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டிருந்தார் ஒருமுறை தன்னுடைய ஊரில் இருந்து இந்த விராலி மலைக்கு வருவதற்கு குறுக்கே ஆற்று வெள்ளம் ஓடுகிறது மழை வேற பிடிச்சி அதனால ஆற்ற தாண்ட முடியாம இந்த மரத்தின் அடியிலே நின்று மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அப்போ பக்கத்துல யாரோ ஒரு மனிதர் வந்து நிற்கிறார் இவர் வந்து சுருட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கார் சுருட்டுவங்களுக்கு ஒரு நினைப்ப என்னன்னா சுருட்டு பிடிச்சா குளிர் குறையும் மலைச்சிக்கல் நீங்கும் நீங்கும் சுருட்டு பிடிச்சா உஷ்ணம் ஏற்படும் நடுக்கம் எல்லாம் குறையும் என்று சில அபிமானம் ஆனா வைத்தியர்கள் இத பத்தி ஒன்னும் விசேஷமா சொல்லல வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள் ஒருத்தன் வந்து பீடி குடிச்சான்னா அவன் தன்னை கத்தியினால வெட்டிக்கிறான் சிகரெட் குடிச்சான் அறுவாடால வெட்டிக்கிறான் சுருட்டு குடிச்சானா பீரங்கியால சுட்டுக்கிறான்னு சொல்லி வைத்தியர்கள் சொல்லுவார்கள் சுருட்டு குடிச்சுட்டு இருக்கிற போது பக்கத்துல வந்து நிக்கிற ஆளு இவர்கிட்ட மெல்ல நெருங்கி ரொம்ப குளிரது இல்லை இவரும் ஆமா குளிரது இந்தாங்க ஒரு சுருட்டு பிடிங்க பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு குளிர்ச்சி மட்டுப்படும் உடம்பு சூடேறும் என்று ஒரு சுருட்டை கொடுத்து அந்த சுருட்டை தன் வாய் சுருட்டிலேயே பற்ற கொடுத்து இதை பிடிக்க சொல்லி கொடுத்தாரு கொஞ்ச நேரம் அந்த நபரும் சுருட்டு பிடிச்சுட்டு இருந்துட்டு சரி வாங்க நம்ம ஆத்த சொல்லி, ஒரு பரிசலை தேடி கொண்டு வந்து இவரக்கு தாண்டி அந்த பக்கம் போன உடனே பரிசில அங்கேயே விட்டுட்டு வாங்க போகலான்னு என்னங்க அந்த பரிசல் யாரோடது நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு ஏறுன்னு சொன்னீங்களேன்னு பத்தி நம்ம பரிசில திருடித்தா போறோம் அங்க இருந்த பரிசில பயன்படுத்தி இங்கே விட்டுட்டோம் பரிசுக்காரன் வந்து எடுத்துட்டு போறான் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போனார் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவர் எங்கயோ பாதை மாறி போயிட்டார் அவரை காணல இவர் இந்த கருப்ப முத்து நேரா கோவிலுக்கு போனார் தாமதம் அர்ச்சகர் வந்து சன்னதியில ஒரு சுருட்டு இருக்குது அப்படின்னா சுருட்டா என்ன இது என்று அந்த சுருட்ட வாங்கி பார்த்தா இவர் அந்த நண்பருக்கு கொடுத்த அதே சுருட்டு இன்னும் புகஞ்சுகிட்டு இருக்கு பாதி எரிஞ்சது அதே பிராண்ட் சேவல் மார்க் சுருட்டு அர்ச்சகருக்கு ஒரே ஆச்சரியம் எனக்கு தெரியாம எப்படி சுருட்டு இங்கே சன்னிதானத்துக்கு வர முடியும் யார கொண்டு வந்து வச்சிருக்க முடியும் என்று அவருக்கு ஆச்சரியம் அப்ப கருப்ப சொன்னார் நடந்த கதையெல்லாம் சொன்னார் ஒரு நண்பர் வந்து நின்னது அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அவருக்கு நான் சுருட்டு குடிக்க கொடுத்தேன் ஆற்றை எப்படிதான் தாண்டதுன்னு சொல்லி மலர்ச்சி நின்ன எனக்கு அவர்தான் பரிசுல கொண்டு வந்து ஆற்ற கடக்க உதவினார் அநேகமாக அது முருகனாகத்தான் இருக்க வேண்டும் என்று இந்த சம்பவத்திலிருந்து தெரிகிறதுன்னு சொன்னாராம் அர்ச்சகருக்கு அப்படியே மெய் போச்சு அன்று முதல் முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணும் மாலை நேரத்தில் ஒரு சுருட்டும் வச்சு படைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் ஆரம்பிச்சது அர்ச்சகர் முருகனாக தான் இருக்க வேண்டும் என்று யோகிச்சதுனால செய்ய தொடங்கினார் இதுல என்ன வேடிக்கை என்ன அந்த விராலிமலை என்பது புதுக்கோட்டை மகாராஜாவுடைய ஆளுகைக்கு உட்பட்டது அவர் அடிக்கடி அந்த விராலிமலை முருகன் கோவிலுக்கு வருவார் ஒரு நாள் வந்தார் வந்தபோது அர்ச்சகர் வந்து முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு சுருட்டையும் பிரசாதமாக நீட்டின போது ராஜா ஆச்சரியப்பட்டு என்ன சுவாமி அர்ச்சகர் நடந்த கதையை கருப்பு முத்துக்கு நடந்த அனுபவத்தை புதுக்கோட்டை மகாராஜாவுக்கு கோபம் வந்து சீ சி சி சீ சி இது என்னது சன்னிதானத்துல சுருட்டு எல்லாம் வைக்கிறதா நோ நோ நோ நோ கேட் அலோவ் திஸ் எவனோ ஒரு கதை சொன்னாங்க கட்டுக்கதை என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது தப்பு இனிமே அந்த பழக்கத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி சத்தம் போட்டார் அர்ச்சகர் பார்த்தார் மகாராஜா நீங்கதான் எங்களை ஆள்றீங்க எங்களுக்கு நன்மதிமைக்கு நீங்க உங்க உத்தரவை இன்று முதல் சுருட்டு வைக்கிற பழக்கத்தை நிறுத்தி அர்ச்சகர் வந்து நிறுத்திட்டார் அன்னைக்கு ராத்திரி புதுக்கோட்டை மகாராஜாவுடைய கனவுல முருகன் போறார் ஏப்பா நான் சுருட்டு குடிச்சா உனக்கு என்ன கஷ்டம்னு முருகன் கேட்கிறார் கனவுலே ராஜா கேட்கிறார் முருகா இது என்ன அதை அர்ச்சகர் தான் உளர்றாரு நீ அதுக்கு மேல உளற சுருட்டு பிடிக்க ஆரம்பிச்சேன்னு அப்போ முருகன் கருப்பு முத்து கதையை சொல்லி நான் தான் கருப்பு முத்துக்கு உதவி செய்ய வந்தேன் இந்த சுருட்டு நைவேத்தியத்தை நிறுத்த வேண்டாம் என்று உத்தரவிட்டார் அன்று முதல் இன்று வரை விராலிமலையிலே நீங்க சாயந்தரமா முருகன் கோயிலுக்கு போனா அங்க வந்து சுருட்டு நைவேத்தியம் நடக்கிறது வருகிற பக்தர்களுக்கு அந்த சுருட்டை எடுத்து யாராவது சுருட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்டு கொடுக்கிறார்கள் இப்போ இந்த சுருட்டு வந்து சாதாரணமா வைதிக நைவேத்தியத்தில் சொல்லப்படாத ஒரு பொருள் அது ஏன் வைக்கிறாங்க அது எப்படி அனுமதிக்கப்பட்டதுனா அந்த கருப்பமுத்தனுடைய உள்ளத்தின் அன்பு தான் என்ற சொல்லுக்கு ஒரு ஜீவாத்மா தெய்வத்துக்கு தான் காட்டக்கூடிய காட்டுகிறது அது என்ன மாதிரி தான் இருக்கணும் வெள்ளித்தட்டல தான் செய்யணும் மணிதான் அடிக்கணும் பழம் தான் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு நியமனம் அது வேண்டியதுதான் ஆனால் உண்மையான அன்பு அங்க முக்கியம் இங்கே பிரம்மாவும் வியாழ பகவானும் பூஜை செய்கிறார்கள் அவர்கள் செய்கிறபோது அவர்களுக்கு சில நியமனங்கள் உண்டு மனுஷலோகத்திலே இருக்கிறவர்களுக்கு மனிதர்களுடைய பலகீனத்தின் காரணமாக சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் பூஜையில் சில தப்பு பண்ணிட்டாலோ வார்த்தைகள் சொல்லும் போது சரியாக உச்சரிப்பு கூட அவர்கள் மன்னிக்கப்படுகிறார்கள் காரணம் என்னன்னா பலகீனப்பட்ட மனித ஜென்மங்களில எல்லாரும் சம்ஸ்கிருதம் படிச்சிருக்க முடியாது தமிழ்ல சாமி கும்பிட்றவன் இருக்கிறான் முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் என்ற புத்தகத்தில் ஒரு சம்பவம் எழுதிய நான் பார்த்தேன் திருப்பதியில அவர் வந்து படித்துறையில உட்கார்ந்து இருந்தான் குளத்தின் படித்துறையில அப்ப ஒரு கிராமத்தான் நாட்டுக்கட்ட வந்து குளத்துல மூழ்கி எழுந்து பெருமாளை பார்த்து உரத்த குரலா கூப்பிட்டு சாமி கும்பிட்டு எப்படி கோஹா கோப்பிட்டு மூழ்கினாரான் இவரு பார்த்தாரான் ஏன்னா கோ விந்தாங்கிற பேர்ல வானாவை எடுத்துட்டு ஹீ போடுறான் இவனுக்கு தமிழ் தெரியல அல்லது சம்ஸ்கிருதமும் தெரியல இவன் கரையேறும் இவனுக்கு சொல்லி திருத்தனம்னு சொல்லி அவர் தீவிரமா இருந்தாரான் ஆனா அவன் மூன்று முறை மூழ்கி விட்டு சொன்னான் கோஹிந்தா போன வருஷம் இதே மாதிரி வந்து குளத்துல குளிச்சு உன் பேரை சொல்லிட்டு போனேன் என் பிள்ளைகூட்டியெல்லாம் நல்லா வச்சிருந்த நிலங்கரை நல்லா விளைஞ்சது ஆடு மாடெல்லாம் சௌக்கியமா இருந்தது இந்த வருஷமும் அதே மாதிரி என்ன காப்பாத்தணும்டா கோஹிந்தா அப்படின்னா அப்ப இவர் பார்த்தார் இது ஏதுடா இது இவன் போன வருஷமும் வந்து இதே மாதிரி கோஹிந்தான் சொல்லிதான் கும்பிட்டு இருக்கிறான் அதுக்கு பலனாக ஆடு மாடுகள் சௌக்கியமா இருந்தது வெள்ளாம ஒழுங்கா நடந்தது அவன் சந்தோஷமா நன்றி செலுத்துறதுக்கு இந்த வருஷம் வந்து இருக்கிறான் இந்த கோஹிந்தாங்கிறத பெருமாள் ஏத்துக்கிட்டு தானே இருக்காரு அதனால இந்த வருஷம் நாம திருத்த அவன் பக்தியை நாம ஏன் கெடுக்கணும்னு சொல்லி பேசாம இருந்துட்டாரா அவன் படித்துறையை தாண்டும் போது சுவாமி நமஸ்காரனா அவன் இவர் திருப்பி ஒரு கும்பிட்டு போட்டு நமஸ்காரம் பண்ணாரான் ஏண்டானா ஒரு பக்தியிலே ஒரு புது பாடத்தை இன்று அவன் எனக்கு கற்றுக் கொடுத்தான் அப்போ மனிதனுடைய பக்தியை தான் பகவான் பார்க்கிறானே தவிர அவன் வாயினால் சொல்லும் உக்தி அந்த உச்சரிப்பு அதைப் பற்றி அவன் அவ்வளவு தூரம் கவலைப்படுகிறது இல்லை ஆனால் இங்கே மனித இனத்துக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் தேவர்களுக்கு இல்லை வியாழ பகவான் சம்ஸ்கிருதத்தை முறைப்படி படித்தவர் உச்சரிக்கக்கூடியவர் பிரம்மாவும் அப்படியே அதனால அவங்க என்ன பண்றாங்க சதுர ருச்சாம் நான்கு வேதங்களிலே சொல்லப்பட்ட ரிக்குகளை ததோ உச்சாரித்த முறைப்படி உச்சரித்து ஆர்ச்சாசு பூஜையிலே வாசகம் சுத்தின நழுவுதல் உச்சரிப்பு நழுவுதல் குரல் நழுவுதல் ஸ்வரம் நழுவுதல்னு பல இருக்கு ஸ்வரமானது கரெக்டா சொல்லப்படணும் வேத மந்திரங்கள்ல எடுப்பு படுத்தல் நலிதல் சாய்ப்பு பலவிதமாக ஸ்வரத்தில் அவர்கள் விதிகள் விதித்திருக்கிறார்கள் அதில் ஒன்று கூட நழுவக்கூடாது கதை சொல்லி அவங்களுக்கு இந்திரன் கை வலுப்பட வேண்டும் என்பதற்காக ஒருத்தர் யாகம் பண்றார் அந்த யாகத்தில் இந்திரனால் அழிக்கப்பட வேண்டிய எதிரி என்று ஒரு மந்திரம் வர இடத்துல மாத்தி சொன்னது அர்த்தமாகி அப்படி ஒருத்தன் தோன்று இந்த கதை உண்டு அந்த மாதிரி உச்சரிப்பு நலுவல்கள் இருக்கக்கூடாது வாட்சிய சுத்தி அந்த நலுவல்கள் இல்லாம சுச்சின்னா சுத்தம் தூய்மை என்ன தூய்மை அந்த உச்சரிப்பு நடுவல் இல்லாம உச்சரிப்பு தூய்மையா இருக்கிறது வாட்சிய சுத்தி சுச்சி அப்படி சரித்தம் சரித்தம் சாதாரணமா வரலாறு வரலாறுன்னு சொல்றத விட நடவடிக்கைகள் அதாவது இயங்கு முறைகள் எத்தனை மணிக்குறான் எத்தனை மணிக்கு மேல வர்றான் எத்தனை மணிக்கு மறைகிறான் என்ற சூரியனுடைய நடவடிக்கைகள் இப்ப விலங்கு ஆய்வினர் சொல்றாங்க யானைகளுக்கு வியர்வை சுரப்பி இல்ல அது உஷ்ணத்தின் காதுகளால விசிறி விசிறி தனித்துக் கொள்கிறது யானை ஓடினால் நாற்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு ஓடும் ஒட்டகம் வந்து ஒரே சமயத்தில் இரண்டு இடதுகால்களை எடுத்து வைக்கும் அப்புறம் இரண்டு வலது கால்களை எடுத்து வைக்கும் மற்ற விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னங்கால் இடதுகாலையும் பின்னங்கால் வலதுகாலையும் எடுத்து வைக்கும் ஒரு சேர அப்புறம் முன்னங்கால் வலது காலையும் பின்னங்கால் இடதுகாலையும் எடுத்து வைக்கும் அப்படி இல்லாமல் அந்த ஒட்டகம் மட்டும் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் ஏக ஒரே சமயத்திலே இரண்டு இடது கால்களை எடுத்து வைக்கும் அதன் ஒரே சமயத்திலே ஏக காலத்திலே இரண்டு வளக்கால்களை எடுத்து வைக்கும் அதனால அந்த ஒட்டகமானது நடந்து போறபோது இடது காலம் வைக்கிறப்போ இடதுபக்கம் சாயும் வலது பக்கம் எடுத்து வைக்கிற போது வலது பக்கம் சாயும் கடல்ல கப்பலில் போறவங்களுக்கு ரெண்டு பக்கம் சாஞ்சி சாஞ்சி கப்பல் போற மாதிரி இருக்கிறதுனால இந்த ஒட்டகத்தை பாலவன கப்பல் என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள் இப்படி எல்லாம் பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரி சூரியனை பற்றி ஆய்வு செய்து இல்லை யாராலும் அப்படிப்பட்ட மனித அறிவுக்கு தெய்வ அறிவுக்கு அப்பாற்பட்ட நடவடிக்கைகள் உள்ள எஸ் ஏனுடைய ஒளி அதாவது எவனுடைய ஒளி இப்படி இருக்குதோ அவனுடைய அவனுடைய ஒளியானது உங்களை காக்கட்டும் சொல்ல நோ உச்சை விவிச்சிய அதாவது விவிச்சியான விளக்கமாக தெளிவாக இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக விளக்கி சொல்ல முடியாது உச்சேகினா விளக்கி சொல்றது சூரியனுடைய இயங்குமுறைகளை உதித்தலை மறைதலை தெளிவாக சொல்ல முடியாது ஏன்னா பல அறிவு நமக்கு இல்ல இப்ப கேரம் போர்டுன்னு சொல்றோம் கேரம்ங்கிற வார்த்தைக்கு பிரெஞ்சுல அடித்து தள்ளுதல்னு அர்த்தம் அது பிரெஞ்சு வார்த்தை பல பேருக்கு அவருடைய அர்த்தம் தெரியாம கேரம் போர்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி எத்தனையோ விஷயங்களுக்கு நமக்கு பொருள் தெரியாம நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அதுபோல சூரியனை பற்றி நமக்கு முழு விவரம் தெரியாமல் அவன் இப்படித்தான் இருக்கிறான் இங்குதான் இயங்குகிறான் என்று தேவர்களாலும் சொல்ல முடியாது அதுதான் அவர் சொல்ற நோ உச்சை இது விளக்கமாக தெளிவாக சொல்ல முடியாத நடவடிக்கைகளை உடைய அந்த சூரியன் பிராச்சியம் வர்ச்சக பிராச்சியம்னா கிழக்கே தோன்றும் ஒளி சூரியன் காலங்காத்தால தோன்றுகிற போது கிழக்கே தோன்றுகிற அந்த ஒளி முன்னொளி அதான் சூரியனுடைய முன்னொழி தான் உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்யணும் வர்ச்சஸ்ங்கிற வார்த்தைக்கு தேஜஸ் ஒலி அர்த்தம் அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க நல்ல தூய்மையான சாத்விகமான ஆகாரங்கள் சாப்பிடுறவங்களுக்கு முகத்திலே வர்ச்சஸ் இருக்கும் தெளிவு இருக்கும் அப்படி இல்லாமல் மெலிட்டியில போய் ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிடறவங்களுக்கு முகத்துல தேஜஸ் இல்லாமல் போயிடும் வர்ஜா வர்ஜம் இல்லாமல் சாப்பிட்டு முகத்திலே வர்ச்சஸ் இல்லாமல் போச்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இல்லாம ஒளி அந்த ஒலியானது எப்படி ஏற்படுகிறான் இந்த சூரியன் அன்றாடம் காலையிலே உதித்து கணக்குப்படி முறைப்படி செயல்படுவதனால் கிழக்கே தோன்றும் அந்த முன்னொழி சூரியனும் கணக்கா உழைக்கிறான் இப்ப கிருஷ்ணன் பகவத்கீதையில சொன்னா நான் மூ உலகங்களுக்கும் இறைவன் நான் செய்ய வேண்டிய கடமை என்று எனக்கு ஒன்றுமே இல்லை நான் சும்மா இருந்தாலும் யாரும் என்னை ஒண்ணு தட்டி கேட்க மாட்டாங்க ஆனால் நான் ஒரு யாதவச் சிறுவனாக பிறந்ததினால யாதவர்கள் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் நானும் ஒழுங்கா செய்கிறேன் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறேன் பாடம் படிக்கிறேன் அரசு சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்ந்த உடனே ஆட்சி முறைகளை கடைபிடிக்கிறேன் ஏன் நான் சோம்பி இருந்து கண்ணனே சோம்பி இருக்கிறான் என்று சொல்லி மற்றவர்களும் வீணாய் போவார்கள் என்பதனாலே நான் ஒரு மனுஷனாக பிறந்த அவதார நிலையிலே ஒரு யாதவன் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமைகளையும் ஒரு அரசன் செய்ய வேண்டிய கடமைகளையும் ஒழுங்காக செய்து வருகிறேன் உழைப்பில்லாமல் படைப்பில்லை என்பது பெரியவர்கள் வாங்க ஏதாவது ஒரு பொருள் இருக்குது ஒரு படைப்பு இருக்கு ஒரு சாதனை இருக்குதுன்னா அதன் பின்னால உழைப்பு இருக்கு அர்த்தம் ஒருவன் இலவசமா வாங்கினா கூட அதுக்காக இவன் உழைக்காட்டியும் வேற யாரோ உழைத்திருக்கிறார்கள் அதனாலதான் இன்னொருடைய பொருளை நம்ம வந்து இலவசமா வாங்கினா அவனுடைய உழைப்பை அவனுடைய கர்மாவை நம்ம வாங்கிறோம்னு அர்த்தம் அதுக்கு இன்னைக்கு இல்லாட்டி நாம உத்தரிச்சி ஆகணும் சில பணக்கார வீடுகள சொந்தக்காரங்கள்லாம் அந்த வீடுகளில் உட்கார்ந்து ஆயுசுக்கும் சாப்பிடுவாங்க பத்து பேர் பதினஞ்சு பேர் மாமா சித்தப்பா அண்ணன் சொல்லிக்கிட்டு ஆனால் அந்த கர்மா வீண் போகாது அடுத்த ஜென்மத்திலையாவது அவங்க அவனுக்கு வந்து வேலைக்காரனா பிறந்தோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் அந்த கடனை அடைக்கிறாப்பு தான் வரும் அதனால சில பேர் ஓசையா வாங்குறவங்க தான் ரொம்ப சாமர்த்தியமாக சம்பாதிச்சுட்டதாகவும் கெட்டிக்காரதனமாக படைக்கிறதாகவும் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மை அதல்ல நாம் பிறருடைய உழைப்பின் பலனாகிய எந்த பொருளையோ ஏதாவது ஒரு சாதனையோ நாம் அனுபவித்தால் அந்த அளவு அவனுடைய கர்மாவை நாம் வாங்கிக்கிறோம் அதுக்கு நாம் பதில் சொல்லி ஆகணும் இங்கே சூரியனும் முறைப்படி தன் கடமையிலிருந்து நழுவாமல் உழைக்கிறான் பிராச்சியம் வர்ச்சக சகாசத்து சகாசத்து அப்படின்னு சொன்ன பிரகாசித்துக் கொண்டு ஒளிவிட்டு கொண்டு சூரியன் பிரகாசித்துக் கொண்டு உங்களுக்கு நல்லது செய்யட்டான் அதாவது உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அவன் வந்து தன்னுடைய பிரகாசத்தை விட்டுட்டு வந்து பூமிக்கு இறங்கி நல்லது செய்யறது இல்லை உங்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிற அதே சமயத்திலே தன் கடமையை அவன் ஒழுங்கா செய்து வானத்திலே அவன் பிரகாசித்துக் கொண்டே இருப்பான் இருக்க வேண்டும் இப்போ ராமராக பகவான் வந்து வைகுண்டத்திலிருந்து அவதாரம் பண்ணிட்டாரு காலியா போயிருத்தம் அடிச்சோதியை அங்கு வைத்து இங்கு பிறந்து என்று ஆழ்வார்கள் சொல்கிறார்கள் பகவான் மனுஷலோகத்திலே அவதாரம் எடுத்தாலும் அங்கு வைகுண்டமானது காலியா போறது இல்ல அங்கேயும் அவன் இருப்பான் ஒரே சமயத்திலே ஏக அங்கே வைகுண்ட மூர்த்தியாக இருந்துகொண்டே இங்கே அவதார மூர்த்தியாக இருந்து அருள் செய்கிறான் அதனால வானத்திலே முன்னொழி தரக்கூடிய பிரகாசத்தை செய்து கொண்டே அந்த சமயத்தில சிரம் உபசிணு தாத் சிரம் என்றால் பெரிதும் சாதாரணமா சிரம் என்ற சொல்லுக்கு முழுவதும் அதிகப்படுத்தட்டும் உங்களுடைய செல்வத்தை அதிகப்படுத்தட்டும் உங்களுடைய முன்னேற்றத்தை உங்கள் அதிகப்படுத்தட்டும் ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு அதிர்ஷ்ட சில சமயங்கள்ல சிக்கல் வந்துரும் அவனுடைய சில நல்ல விஷயங்களே கூட அவனுடைய கஷ்டத்துக்கு காரணமாகிவிடலாம் அருணகிரிநாதருடைய கதை ஒன்று பிரபலமானது ஒருமுறை வாரிஜாத புஷ்பத்தை தேடி அருணகிரிநாதர் வேறொரு இடத்துக்கு போகவேண்டி இருந்தபோது கிளிரூபமாகப் போனால்தான் அது நடக்கும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்ததனால திருவண்ணாமலை கோவில் கோபுரத்தின் உச்சிகளே தன் உடலை விட்டுவிட்டு அவர் அஷ்டமாசக்தி அறிந்தவர் அவர் கூடுவிட்டு கூடுபாயக்கூடிய ஆற்றல் உள்ளவர் தன் உடலை அங்க போட்டு ஒரு கிளியின் உடம்புக்குள்ளே கிளி ரூபத்திலே பறந்து போய் காரியத்தை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அவர் மீது பொறாமை கண்ட ஒருத்தன் அவைந்தால் தொலையட்டும்னு சொல்லி அவர் விட்டுட்டு போயிருந்த அவருடைய உடலை எரித்து போட்டான் அது பொசுங்கி சாம்பலா போச்சு இப்போ அருணகிரிநாதன் முருகனுடைய அழுகிறார் இப்படி ஆயிடுச்சு எனக்கு அப்ப முருகன் சொல்றாரு கவலைப்பட வேண்டாம் என்னுடைய தாயிடம் உன்னை பற்றி பேசியிருக்கிறேன் இன்று முதல் நீ அவளுடைய கையிலே இதே கிளிவடிவிலே இருக்கலாம் இதனால் வர மனுஷரீரத்தில் இந்த பூமியில் இருந்த இனிமேல் எங்க அம்மா கையில் இருக்கக்கூடிய ஒரு பாகியத்தை நீ பெற்றாய் அதனால இந்த அம்பாளுக்கு சுகபாணின்னு ஒரு பேரு சுகபாணி என்றால் கிளியை கையிலே ஏந்தி இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி இப்போ அருணகிரிநாதர் சித்துக்களில் வல்லவர் முருகனால் அருள் பெற்றவர் அவ்வளவு பெரிய மனுஷனுக்கு சோதனை வந்தது துன்பம் வந்தது யாருக்கும் துரதிருஷ்டம் வரும் பெரிய தேவர்களுக்கும் துரதிருஷ்டம் வந்தது அந்த மாதிரி துரதிருஷ்டங்கள் வரும்போது துன்பங்கள் துரதிருஷ்டங்கள் தொலைந்து இன்பங்கள் நல்லவைகள் பெருகட்டும் அப்படிங்கறதுக்காக அவர் சொல்றார் உபச்சின் தாத்து உபச்சின் தாத்து என்றால் பெருகட்டும் தசிய சண்ட தசிய என்றால் உங்களுக்கு சண்டார்ச்சிஷ் ஒரு பெயர் அது என்னன்னா சண்டன உக்ரமான வேகமானன்னு அர்த்தம் அர்ச்சிஷ் என்றால் ஒளியின்னு அர்த்தம் சூரியனுக்கு பல பேர் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் கொடுத்துட்டு வர்றாரு இந்த ஸ்லோகத்திலே நீங்க சூரியனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அர்த்தம் ஒரு புது பெயர் என்னன்னா சண்டார் சண்டம் என்றால் உக்ரமான சூரிய ஒளியானது எத்தனையோ கோடிக்கணக்கான கிருமிகளை நாசம் செய்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பல கிருமிகள் தோன்றுவதும் அழிவதும் அவனுடைய கூர்மையான கிரணங்களாலே ஏற்படுகிறது அதனால அவனுக்கு சண்டார் சிஷு இப்பவும் கூட பல கெட்டு போற மாதிரி இருக்கிற உணவுப் பொருளை வெயிலில் வைங்கன்னு சொல்லுவாங்க ஊறுகாய கூட அப்பப்ப திறந்து வெயிலில் வைப்பார்கள் உணவுப் பொருளாதார வெயில் வைக்கிற போது என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு பாக்டீரியான்னு சொல்றானே வெஞ்சானி அது மாதிரி நம்முடைய கண்ணுக்கு தெரியாத சில நுட்பமான கிருமிகளை இந்த சூரியனுடைய ஒளியானது அழித்து போடுகிறது மனுஷ லோகத்துக்கு நன்மை செய்யுது இதே மாதிரி தாவரங்களில் பல பூச்சிகள் வெயில் பட்டு அழிந்து போகின்றன மனுஷிய தேகத்தில் வியர்வையினால் தோன்றக்கூடிய பல கிருமிகள் வெயில் பட்டு அழிஞ்சு போகுது அதனாலதான் பெரியவங்க காலை வெயிலையும் மாலை வெயிலையும் கொஞ்ச நேரம் உடம்பு காட்டுங்க வீட்டுக்குள்ள வெயில் படுற மாதிரி வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம துவைச்சு காயப்படுற துணியை நிழல் காய்ச்சலாக காய வைக்கிறதோட வெயிலில் காய வைக்கிற போது அந்த கிருமிகள் அழிந்து போகின்றன துட்டாச்சாரியும் சண்டமாரதம் போல புயல் காற்று போல ரொம்ப உக்ரமா பேசுவார்க்க அப்போ சண்ட பிரச்சண்ட என்று சொல்லுவார்கள் மிக உக்ரமான வெயிலை ஒளியை தருகிற சூரியன் அதான் சண்டார் சி அப்படிப்பட்ட உக்ரமான கிருணங்களை அந்த சூரியன் உங்களுடைய உக்ரமான பாவங்களை போக்கட்டும் நாம செய்கிற பாவங்கள்லாம் சாமானியமான பாவங்கள் இல்லை பெரிய பெரிய பல ஜென்மங்கள் உத்தரிக்கக்கூடிய பாவங்கள்லாம் இருக்கு இவர் திருமங்கையாழ்வார் சொல்ல கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் இல்லாமையினால் எத்தனையோ உயிர்களை விளையாட்டா நான் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு கொலைக்கும் நான் பல ஜென்மங்களிலே நான் அனுபவித்து உத்தரிக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அதே மாதிரி நாம மனசால வார்த்தையாலங்களை செய்திருக்கிறோம் சண்டமாய் இருக்கிற மிக உக்ரமாய் இருக்கிற இந்த உக்ரமான பாவங்களை போக்குறதுக்கு உக்ரமான சக்தி தான் முடியும் அப்படி உகரமான சக்தி என்ன உகரமான சூரியனுடைய இந்த கிரணங்கள் நம்முடைய பார்வைக்கு அது மென்மையாக அதிகாரியில் தெரிந்தாலும் அதனுடைய உக்ரமானது நம்முடைய தீவினைகளை எல்லாம் போக்கி நம்முடைய புண்ணியத்தை அதிகப்படுத்த வேண்டும் அதான் அவர் மயூரகவிங்க வாழ்த்துகிறார் நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த புத்தகத்தை படிக்கிற போது மயூரகவியை அவருடைய ஆசீர்வாதம் பலிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பாகுது இந்த ஸ்லோகங்களை படிக்கிற அனைத்து பக்தர்களையும் மயூரகவி மனசார வாழ்த்துகிறார் அவர் சூரியனுடைய அவளை பெற்றவர் அதை மனசுல வச்சு சொல்றார் சண்டார் என்ற உக்ரமான கதிர்கள் உள்ள அந்த சூரியன் உங்களுடைய உக்ரமான பாவங்களை போக்கி உங்களுக்கு நன்மையே செய்யட்டும் என்று வாழ்த்துகிறார் இந்த ச்சோ இன்றைய உபயதாரர்களான வைஷால் விதி திருமதி லட்சுமிபாய் அம்மையார் அவர்களுக்கும் திருமதி அலமேது புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயண்